வணக்கம் நற்றனையின் எண்பத்தி எட்டாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் சாதாரண அஞ்சல் தலைகள் கேள்விப்பட்டது வாசனை தலைகள். அதாவது, சென்டர்டு போஸ்டேஜ் கேள்விப்பட்டிருக்கோமா இல்ல அப்படின்னா அஞ்சல் தலையில தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம இந்தியா அடர்ந்த காடுகள் பாலைவனங்கள் சரணாலயங்கள் சமவெளி பிரதேசம் மலை காடு ஏராளமான புல்வெளிகள் மலைப்பகுதிகள் அப்புறம் பல சுற்றுச்சூழல் மண்டலங்களை உள்ளடக்கினது தாவரங்கள் வளர்றதுக்கு ஏற்ற காலநிலைகள் அந்த தாவரங்கள் வளர வசதி இருக்கும் தாவரத்திலிருந்து மிதமான முட்தாவரம் வரை அதே போல அடர்த்தியான காடுகள் முதல் மிதமான காடு வரைக்கும் இருக்கிற இயற்கை நாடு நம்ம இந்தியா கூம்பு வடிவ மரங்கள் பசுமை மரங்கள் புதர்கள் இலையுதர் காடுகள்னு பல இந்திய தாவரங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில மதம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டதாகவும் இருக்கு இந்த மரங்கள்ல ரெண்டு சால் மற்றும் சினார் சால்ங்கிற மரம் மலேசியா அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல காணப்படுற ஒரு மர வகை இந்த நம்ம இந்தியால சுமார் பதினஞ்சு சதவிகித சால் மரங்கள் இருக்கிறதா கணக்கெடுப்புல கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து சினார் கிழக்கு மத்திய திரை கடல் பகுதியில காணப்படுற இந்த மரம் நம்ம நாட்டு இமயமலை பகுதிகளில் காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்திய அஞ்சல் துறை இந்த ரெண்டு மரங்கள் சால் மற்றும் சினார் இவற்றின் நினைவா அஞ்சல் தலை ரெண்டு வெளியிட்டாங்க சால் மரம் பதிவு செஞ்ச அஞ்சல் தலையோட மதிப்பு 5? ரூபாய் அதே சினார் மரம் பிரின் செஞ்ச அஞ்சல் தலையோட மதிப்பு அறுபது பைசா இது மட்டும் இல்லாம இந்தியாவோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது அதுல முக்கியமான பூ ரோஜா நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவுக்கு ரொம்ப பிடிச்ச பூ ரோஜா எல்லார்த்துக்கும் தெரியும் இல்லையா ரோஜாக்கள்ல பல வகையான வெரைட்டி உண்டு இதுல பீம் ரோஸ்ங்கிறது கலப்பு ரோஜா வகைய சேர்ந்தது அடுத்தது டெல்லி பிரின்சஸ் அப்படிங்கிறது நம்ம இந்திய வகையை சேர்ந்த ரோஜா ஜவஹர் அப்படிங்கிற ரோஜா வகை கூட்டமா வளரும் தன்மையுடையது நீலம் அப்படிங்கிற ரோஜா வகை இந்திய விவசாய ஆராய்ச்சி மையம் ஒரு ஒருவரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த நாலு வகை ரோஜாக்களுக்கு அதாவது பீம் டெல்லி பிரின்சஸ் ஜஹர் அப்புறம் நீலம் இவற்றோட சிறப்ப வெளிப்படுத்த நாலு அஞ்சல் தலைகளை இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டாங்க இந்த நாலு அஞ்சல் தலைகள்ல ரெண்டு அஞ்சல் தலைகள் அஞ்சு ரூபாய் மதிப்பு கொண்டதாகவும் மற்ற ரெண்டு அஞ்சல் தலைகள் பதினைந்து ரூபாய் மதிப்பு கொண்டதாகவும் வெளியிட்டாங்க இந்த நாலு அஞ்சல் தலைகள்ல மேலும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த அஞ்சல் தலைகளை நாம முகர்ந்து பார்த்தா ரோஜாவோட வாசனம் வரும் அது மாதிரி இந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருந்தாங்க இந்தியாவோட இயற்கை கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்தையும் தலை வணங்குவோம் இயற்கையை பாதுகாப்போம் மேலும் வரும் வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்துல மற்றும் அஞ்சல் தலை பத்தின தகவலை பேசி தெரிஞ்சு நன்றி வணக்கம்